வணக்கம் நற்றினியின்பதாவது செய்தி சேவை ஜனவரி 11 இரண்டாயிரத்தி மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழகச் செய்திகள் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு மூன்றாவது சுரங்கத்திற்கு நிலங்கள் எடுப்பதற்கு எதிராக போராட்டம் நடத்திய கிராம மக்கள் கைது செய்யப்பட்டனர் தமிழ்நாட்டில் முன்னூற்றி கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாக முதல்வர் கே தெரிவித்தார் விண்ணப்பித்த ஆறாவது நாளில் பாஸ்போர்ட் கிடைக்கும் வகையில் தமிழகத்தில் பனிரெண்டு தபால் நிலையங்களில் விரைவில் புதிய மையம் துவக்கப்பட உள்ளது அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதில் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை எனில் தடை விதிக்க நேரிடும் என்றும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழா குழுவை நீதிமன்றமே அமைக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் பொங்கல் ரொக்க விதித்த தடையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது குஜராத் மாநிலத்தில் உள்ள கட்ச் முதல் தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரி வரை கடல் வழியாக சரக்கு கப்பல் போக்குவரத்துக்கென தனி வழித்தடம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் கப்பல்கள் அதிக அளவு சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ள முடியும் எனினும் இந்த வழித்தடம் அமைப்பதன் மூலம் தங்களது தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என மீனவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் தமிழக கேரள எல்லையில் உள்ள சிவ பார்வதி ஆலயத்தில் பத்து கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நூற்றி அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் உலகிலேயே மிக உயரமான சிவலிங்கம் என இந்தியன் இந்திய ரெக்கார்டில் இடம் பிடித்துள்ளது இந்திய செய்திகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மாநிலங்களிலும் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என திரு ராகுல்காந்தி அறிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நேற்று திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுக்கோளில் நான்கு புள்ளி பதிவானது தமிழக அரசு பஸ்களை சபரிமலையின் பம்பை வரை இயக்க கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்தியா முழுவதும் உள்ள எழுநூத்தி பதினைந்து மண்டல ரயில் நிலையங்களில் வைஃபை எனப்படும் அதிவிரைவு இணைப்பை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியுள்ளது இந்திய ரயில்வே தற்போது மேலும் சுமார் ஐயாயிரத்தி ரயில் நிலையங்களில் இந்த சேவையை வழங்க திட்டமிட்டுள்ளது புலந்த் சாகர் வன்முறை சம்பவத்தில் கலவரத்தை தூண்டிய முக்கிய குற்றவாளியான பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாடு முழுவதும் எட்டாம் வகுப்பு வரை மாநில மொழி மற்றும் ஆங்கிலத்துடன் ஹிந்தியையும் கட்டாயம் கற்பிக்க வேண்டும் என பள்ளிக் கல்வி பாடத்திட்டம் குறித்து ஆய்வு செய்த கே கஸ்தூரிரங்கன் கமிட்டி மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு பரிந்துரைத்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் ஜனவரி 15 பதினைந்தாம் தேதி முதல் மீண்டும் சுப்பிரபாத சேவை நடைபெறும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது உலகில் சுற்றி பார்க்க சிறந்த இடங்கள் பட்டியலை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது இந்த ஆண்டு வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் உலகின் ஐம்பத்தி முக்கிய இடங்கள் இடம்பெற்றுள்ளன இதில் இந்தியாவிலிருந்து கர்நாடக மாநிலம் ஹம்பி நகரம் மட்டுமே தேர்வாகியுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் ஒரு சில காரணங்களுக்காக அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்படவிருந்த அமைதி பேச்சுவார்த்தையை தலிபான் தீவிரவாதிகள் ரத்து செய்துள்ளனர் இந்தியாவின் மொத்த பரப்பளவையும் கண்காணிக்கும் வகையில் திறன் படைத்த அதிநவீன கடற்படை ரேடாரை சீனா தயாரித்துள்ளதாக அந்நாட்டு மீடியாக்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உள்நாட்டு போர் காரணமாக சிரியாவில் லெபனான் மற்றும் ஜோர்டான் நாடுகளுக்கு அகதிகளாக சென்ற எட்நூறுக்கும் மேற்பட்டோர் கடந்த இருபத்தி மணி நேரத்தில் தாயகம் திரும்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் தென் எல்லையில் சுவர் எழுப்பும் தமது கனவு திட்டத்தை ஆதரிக்குமாறு அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது நாட்டினரை கேட்டுக் கொண்டுள்ளார் அமெரிக்காவுடன் நடுத்தர ரக அணு ஆயுதங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது அதே சமயம் இந்த பேச்சுவார்த்தை சம உரிமைகள் அடிப்படையில் நிகழ வேண்டும் எனவும் ரஷ்யா அறிவுறுத்தியுள்ளது பாகிஸ்தானில் இந்திய டிவி சேனல்கள் அனைத்திற்கும் விதிக்கப்பட்டுள்ள தடை நீதிக்கும் என பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புலம்பெயர்ந்தவர்களை அழிக்க புறப்பட்டுள்ள டிரம்பின் நிரவரி செயல்களை எதிர்த்து போராடுவேன் என்று அமெரிக்க எம்பியான இந்திய வம்சாவளி பெண் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் ஐ ஆர் இணையதளத்தில் விமான டிக்கெட் புக் செய்பவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயண இன்சூரன்ஸை இலவசமாக அளிக்க உள்ளனர் ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய்க்கு ரூபாய் மதிப்பில் இந்தியா பணம் செலுத்தும் என யூகோ வங்கி தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் அந்நிய நேரடி முதலீடு அதிகமாக குவிந்தது இதில் அக்டோபர் மாதம்தான் அதிகபட்ச முதலீடாக இருந்தது பொதுத்துறை நிறுவனமான ஏர் இந்தியாவின் பகுதியளவு பங்கு விற்பனை மூலம் ஏழாயிரம் கோடி ரூபாயை திரட்ட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக்கின் சம்பளம் 22 இரண்டு சதவீதம் உயர்ந்துள்ளது இரண்டாம் பதினெட்டாம் ஆண்டில் அவருக்கு அளிக்கப்பட்ட சம்பளம் ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் டாலர் ஆகும் செய்திகள் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடரில் காயம் காரணமாக மிச்செல் மார்ஸ் விளக்கியுள்ளார் அவருக்கு பதிலாக பேட்ஸ்மேன் ஆஸ்டன் டர்னர் ஆஸ்திரேலிய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த ராகுல் மற்றும் பாண்டியாவிற்கு இரண்டு ஒருநாள் போட்டியில் விளையாட தடை விதிக்க வேண்டும் என பரிந்துரைத்துள்ளதாக கிரிக்கெட் நிர்வாக குழு தலைவர் வினோத் ராய் தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டர் ஆல்பி மார்க்கில் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இக்கட்டான நேரத்தில் தங்களுக்கு வழிகாட்டும் ஒலியாக தோனி இருக்கிறார் என்று ஹிட்மேன் ரோஹித் சர்மா புகழாரம் சூட்டியுள்ளார் திரைச்செய்திகள் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் விஜய் சேதுபதி சிம்ரன் த்ரிஷா நடித்த பேட்டை திரைப்படம் நேற்று தமிழகம் முழுவதும் வெளியாகியுள்ளது இதேபோல விஸ்வாசம் திரைப்படமும் தமிழகத்தில் வெளியாகியுள்ளது நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் படம் எடுத்து வெகு நாட்களாகிவிட்டது அவர் நடிப்பில் வெளியான சின்ன வீடு படத்தின் இரண்டாம் பாகத்தை தற்போது தயாரிக்க இந்த படத்தில் நடிகர் பாக்யராஜோடு கோவை சர்லா நடிப்பது மட்டும் முடிவாகியுள்ளது மற்ற நடிகர்கள் நடிகைகள் தேவையான நடைபெற்று வருகிறது நடிகர் அஜித் நடிக்கவுள்ள பிங்க் ஹிந்தி பட ரீமேக்கில் அவருடன் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகை வித்யா பாலன் ஒப்பந்தமாகியுள்ளார் எனினும் இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி தேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்